என்ன சரி ஐநூறாவது முடியுமா வரட்டு பாப்போம் என்னன்னு பாப்பா முன்னே இருக்கா இல்ல பின்ன இருக்கா என்ன இழுத்துக்கிட்டே இருக்கிறீ ஒரு பாதிரியா அடே ஒரு ஊர்ல ஒரு மழையே இல்லாம ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கலாம்டா ஒரு கிராமத்துல அப்ப அந்த பக்கமா ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தாராம் சரி அவர் வந்துட்டு போறாரு நம்ம கதை என்னாச்சு இதை சொல்லுங்க இருடா ஈருடா அதுக்குத்தான் சொல்றேன் ஈரு அப்ப அந்த சாமியார்டு அந்த பக்கம் வந்துருந்தாரா அப்ப ஜனங்கள்லாம் பார்த்தாரா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா மழை இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப இதுல இருந்துருக்கிறாரு அப்ப எல்லாரும் அந்த சாமியார்ட்டே சொன்னா எந்த ஊர்ல மழை பெய்ஞ்சு ரொம்ப காலமாச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்க ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் சொன்னாராம் இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஒரு புள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் வந்து நீங்கள் யாருமே கவனிக்காமல் அதுக்கு ஒரு பராமரிப்பு இப்படி கிடக்குது அதுதான் அந்த ஊருக்கு வந்து ஒரு பெரிய தடங்களாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த புள்ளையார் கோயிலை சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு பாலாபிஷேகம் பண்ணணும் அதுக்கு வந்து நான் ஒரு அடுத்த வாரத்தில் வர்றேன் நான் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி இதை ரெடி பண்ணி வைங்க இந்த பிள்ளையாருக்கு ஒரு பாலாபிஷேகம் நம்ம பண்ணணும் அதை பண்ணிட்டமு உங்களுக்கு இந்த குறையெல்லாம் போயிடும் மழையெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆர் உடன் சொன்னாரான் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் ஆனா பரவாயில்லையா இப்படி ஒன்னு இருக்கா இது நமக்கு ஒழுங்காலா தெரியாம போச்சே சரிங்க ஐயா சரிங்க நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னைக்கு வந்துருங்க நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்றோம் நீங்க இதான் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்து இந்த ஊர் ஜனங்களே நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாரும் அவற்றை முறையிட்டாகலாம் அவர் சொன்னாரான் இதுல என்னங்க இருக்கு நான் செய்யறேன் இது விட செய்ய அப்புறம் நான் சாமியார் என்ன இருக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரான் அதே மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்த கோயில் சுத்த பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க முள்ளுகளெல்லாம் வெட்டி கிட்டி போட்டு அது கோயில் வந்து நல்லா நீட்டாக எல்லாம் பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பாலாபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லோரும் நடிக்க இருக்கா என்ன பண்ணிருக்காங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிக்கு தான் அது பாலாபிஷேகம் பண்ணுறது அதனால என்னை நடிக லாட்டின்னு சொல்லிட்டாங்க எட்டு மணிக்குள்ளே ஊர் ஜனங்கள் எல்லாரும் எல்லாரும் ஒவ்வொரு செம்பு பாலை கொண்டாந்து இந்த அண்டாவில் ஊத்திருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அண்டா வச்சு ஒரு மூடியை போட்டு வச்சுட்டாங்க வரலாம் அந்த பாலை கொண்டாந்து கொண்டாந்து ஊத்திருங்க எட்டு மணிக்கு சாமியார் நம்ம பாலை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த மாதிரி மூடி பண்ணியிருக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன நினைச்சாரா ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் பாலை கொண்டாந்து அந்த அண்டாவில் ஊத்துவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு செம்பு தண்ணியை கொண்டுகிட்டு போய் தெரியாம அந்த பாலோட ஊத்திடுவோம் ஏன்னா அவ்வளவு பெரிய பால்ல ஒரு செம்பு தண்ணி ஊத்துறாங்க தெரியாவது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் நினச்சிருக்கிறார் சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த ஐடியா கிளிக் ஆயிடுச்சு அவர் வீட்டில் அவர் அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறார் அந்த அம்மாவும் பரவாயில்லைங்க எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவுதெல்லாம் அறிவு வேலை செய்யுது நீங்கள் நல்ல பயங்கர அறிவாளிங்க சரிந்தாங்க நீங்கள் மட்டும் போய் தண்ணியை ஊற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் ஒரு செம்பளை தண்ணி அம்மா வந்து அந்த செம்பளை தண்ணியை வச்சு அதுக்கு ஒரு மூடியை போட்டு கொடுத்துருக்குறாரு அவர் என்ன அப்படியே கொண்டுக்கிட்டு வந்து சுற்றி சுற்றி பார்த்துருக்கேன் யாரும் இல்லாமல் அப்படி அதனால் கூட்டம் இல்லாமல் வந்துருக்கேன் ஏன்னா காலையில் நேரமில்ல ரொம்ப கூட்டம் இருக்காது வர்ற ஒரு ஊற்றி ஊற்றிட்டு போயிருவார் ரெண்டு மணிக்க ட ட ட ட டக்குனு அந்த அண்டாவை மூடியை திறந்து ஏன்னா யாரும் பார்த்து விடுவாளை பார்க்கல சுற்றி முத்தியும் பார்த்துக்கிட்டு ஒரு அண்டாவை பார்க்கலாம் வெளியில் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த அண்டாக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு அண்டாங்கிறது ஒரு பெரிய பாத்திரம் அவ்வளோதான் அந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு டக்குன்னு மூடிட்டு அவர் அடுத்துக்கு போயிட்டார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒரு எட்டு மணிக்கு எங்கேயாவது சாமியார் வர்றாரு வாழாபிஷேகத்துக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சரி அந்த அண்டாவை தூக்கிட்டு வாங்க சாமிக்கு வாழாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சேர்ந்து அண்டா தூக்குறதுக்காக அந்த மூடியை திறக்கிறாங்க திறக்கும் பார்த்தா அந்த அண்டா நிறைய ஃபுல்லாக வெறும் தண்ணி தான் இருக்குது பாலே இல்லை எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடாது இப்படி தண்ணியாக இருக்கேன் அப்படின்னு அப்போ அந்த சாமியார் சொன்னாராம் அதாவது இந்த ஒரு மனிதன் கொண்டாந்து இதில் பால் நம்ம மட்டும்தானே தண்ணி ஊற்ற போகிறோம் எல்லாரும் பால் ஊற்றுவாங்க அப்படின்னு நினச்சி எல்லாருமே தண்ணியை கொண்டாந்து ஊற்றிருக்கிறீயே அதனாலதான் இங்கே பாலை நிரம்புல வெறும் தண்ணியா இருக்குது அதாவது ஒரு மனிதன் வந்து நம்ம தானே தவறு செய்யறோம் அப்படின்னு நினைச்சி பண்ணுனா அந்த தவறுகளை எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது வந்து ஒட்டு மொத்த தவறுமை சேர்ந்து நமக்கு ஒன்றும் பழங்குல்லாமல் இந்த ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வந்து இன்னும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளே இந்த குணமெல்லாம் உங்களுக்கு என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு சொல்லி அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் இந்த கால விஷயத்தை பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மழையெல்லாம் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாட்டி எழுந்துச்சு போயிட்டாரான் அதாவது ஒரு மனிதர் நிறைக்க கூடிய ஒரு விஷயத்த எல்லோருமே நினைக்கும் போது அது வந்து முடிவுகள் மாறி போகுது எடா அப்ப குட்டி புரியுதாடா சரி மாமா இந்த கதை நல்லா இருக்கு ஆனா இதுக்கு நம்ம கொன்ற ஐநூறாவது நாளுக்கு என்ன மாமா ஒன்னும் புரியலையே மாமா நீ மரம் பண்றதாடா உனக்கு ஒவ்வொரு இடமே உனக்கு ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லும் அதாவது நம்ம நட்டின நேயர்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தோம் ஐயா ஐநூறாவது நாள் கொண்டாடுறோம் கொண்டாடுறோம்னா ஒண்ணும் இல்ல எல்லாருமே சேர்ந்து அதை பத்தி ஒரு கலந்துரையாடல் அவ்வளவுதானே இது வரைக்கும் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இனிமே என்ன பண்ணணும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இல்ல நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்ல ஏதாவது போன்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாது கருத்துக்களை அனுப்ப முடியாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இதுல நேர்கள் எல்லாம் பெரும்பாலும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா எவ்வளவோ நேர்கள் இருக்காங்க எல்லாரும் போ போறாங்க நம்ம ஊ என்ன பண்ண போறோம் அவங்க பேசிக்கு ஒரு முடிவானு தேய்ச்சி சொல்லுவா அதை நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு ஒரு நேயர் நினைச்சிருக்கிறார் இதை என்ன பண்ணிருக்கிறா எல்லா நேயர்களும் இத நினைச்சிருக்கிறாரு கடைசியா முடிவு என்னாச்சு நமக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி பேர் நினைச்சிருக்கிறாங்கப்பா என்ன மாமா இப்படி சொல்றியோ ஆமாடா அப்போ உலக ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இன்னொரு பக்கத்துல டக்குன்ட்டு போயிட்டு வந்துடலாம் இது வந்து பஸ் புடிச்சு ஊர் மாதிரி போய் அதுக்கு செலவு பண்ணி இவ்வளவு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல நம்ம சொல்லிவிட்டோம் எல்லாரும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படியா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சரி இந்த மாதிரி ஆட்கள் குறைவா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வர்றேன்னு சொல்லி அனுப்பிச்சாக்கல்ல அவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி ஐயா இந்த மாதிரி ஆட்கள் குறைவா வர்றோம்னு சொல்லி இருக்கிறாங்க இத என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் போது பெரும்பாலான நேயர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா ஐயா எங்களுக்கு இந்த விழாவை நடத்தணும்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அதனால நாங்கள் வர்றோம் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல அஞ்சு பேர் வந்தாலும் சரி பத்து பேர் வந்தாலும் சரி ஆரம்பிச்சது நம்ம உட்காந்து என்னதான் என்னதை பண்ண போறோம் உட்காந்து பேச போறோம் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி என்னென்ன பண்ணலாம் நம்மளாச்சும் ஒரு முடிவு பண்ணுவோம் வர்றவங்க வரட்டும் இதுக்காக நீங்க ஏன் ஆரம்பிச்சதே ஏன் முன் பின் வைக்காதியே நீங்க வரட்டுக்கு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அதனால வந்து நம்ம செய்கிற செய்வோம் இருந்தாலும் இந்த விஷயத்த எல்லாரும் இல்லையா அதுவும் அப்பகுட்டிக்கு முதல்ல சொன்னாத்தான நீ வேற என்னாச்சு என்னாச்சுன்னு வேற என்ன போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்க அதனாலே இந்த விஷயத்த உனக்கிட்ட சொல்றேன் அதனால நடக்கிறபடி நடத்துவோம் இருந்தாலும் வந்து வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கிறதுனால அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன் அவ்வளவுதான் இது இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம துபாயில தோஹா இருக்கு பத்தியா அங்கே வந்து நம்ம தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க என்னன்னா நற்றினைல இவ்வளவு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக டெய்லி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நட்டினுடைய ஐநூறாவது நிகழ்ச்சிக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் முடிவு பண்ணி அன்னைக்கு அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்னன்னா இந்த ஐநூறாவது நாள் விழாவுக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்களுக்கு இந்த மத்தியான சாப்பாடு இருக்கு பத்தியா அதை வந்து நாங்க கொடுக்குறோம் அப்புறம் நீங்க அதை பத்தி யோசிக்காதியே எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் சரி நீங்க அதை பத்தி யோசிக்காதே நாங்க அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த செய்தியை கேட்கும் ரொம்ப அப்படியே உடம்ப புள்ளரிச்சு போச்சுட ஏன்னா மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு அதுக்கு சொல்ல வரேன் அதனால எவரும் இப்படி சொல்லி நான் பாப்போம் மக்கள் எவ்வளவு வேறு வர்றாங்க என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்தான் பாக்கணும் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது சரி செய்யறது செய்வோம் அவ்வளவு சரி ஓகே ரைட் பாப்போம் டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன் கன்னியாகுமரி சரி மாமா போயிட்டு வரேன்